انل اهل المدينه ومن حولهم من الاعراب ان يتخلفوا عن رسول الله ولا يرغبوا بانفسهم عن النفس ذلك بانهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مهمسه في سبيل الله وقال رسول الله صلى الله عليه وسلم மிக பெரிய அருளின் காரணமாக பெரிய பேருபகாரத்தின் காரணமாக பேச்சுக்களை கேட்பதற்கும் அந்த மகிழ்ச்சிகளில் அமருவதற்கும் பல வகையான அமுல்களை செய்தவர் கூடிய சந்தர்ப்பங்களை நம்மவர்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான் இதற்கு அல்லாஹுக்கு மிக அதிகமாக நாம் நன்றி செல்ப கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் பார்க்கலாம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹூ சுஹானுடைய பல நூற்றுக்கணக்கான நியமத்துகளை நாம் அனுப்பிவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஓரிரு நியமத்தல்ல ஓரிரு அறுக்குறைகள் அல்ல ஒவ்வொரு வினாடியும் பல நூற்றுக்கணக்கான நியமத்துகளை அவனுடைய அருக்குறைகளை அனுபவித்துக் கொண்டு நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது அவனை மறந்திருக்கக்கூடிய நேரமும் மிக அதிகம் அவனுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் மனிதர்களில் அல்ல முஸ்லிம்களில் மிக குறைவானவர்கள் முஸ்லிம்களில் பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹிற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்களை தவிர்த்து மற்ற எல்லா படைப்பினங்களும் எல்லா உயிரினங்களும் எல்லா விஷ பந்துகளும் அற்றவைகளும் எல்லா பொருட்களும் அல்லாஹூர் சுதானுத் ஆலாவை நினைத்துக் கொண்டே இருக்கின்றன அவனை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன ஏன் அவனுக்காக வேண்டி எல்லா வஸ்துக்களும் சவிதா கூட செய்வதாக அல்லாஹூர் சுதானு ஆலா புரானில் கூறுகின்றன وَرَفَعَ لَكَ ذِكْرَكَ فَمَا لِلَّهِ مِنْ شَهِيدٍ وَعَلَى الْأَرْضِ وَالسَّمَاءِ وَمَا بَيْنَهُمَا مِنْ شَيْءٍ يَتَطَيَّعُ ذَلِعُهُ عَنِ الْيَمِينِ وَالشَّمَائِلِ فَاسْجُدْ لِلَّهِ وَاحْدَعِرْ நான் படித்திருக்கக்கூடிய சில வஸ்துக்களை அவர்கள் பார்க்க கூடாத அந்த வஸ்துக்களும் அந்த வஸ்துக்களுடைய நிழல்களும் வரைவு பக்கமாக இடது பக்கமாக அடிக்கடி சாய்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா அவைகள் அல்லாவுக்கு சபிதா செய்வதற்காக வேண்டி அங்கும் இங்கும் சாய்ந்து கொண்டிருக்கின்றன பணிந்தவைகளாக அல்லாஹூ சுபான வலது பக்கமும் இடது பக்கமும் சஜிதா செய்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆக மரங்களும் அல்லாஹுவை சஜிதா செய்கின்றன உயிரற்ற உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாஹு சுனகுமத்தாலாவை நினைத்து அவனுடைய துதியை அவனுடைய புகழை ஒவ்வொரு வினாடியும் கூறிக்கொண்டே இருக்கின்றன மனிதர்கள் தான் உலகத்தில் அல்லாஹுக்கு மாறி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் மனிதர்கள் தான் உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளை கட்டளைகளுக்கு மாறி செய்வது அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்வது அவனுக்கு விரும்பாத வேலைகளை செய்யக்கூடிய ஒரு படைப்பு இருக்கின்றது என்று சொன்னால் மனிதர்களும் ஜிம்கலம் ஆனால் இவ்வளவுதான் அல்லாஹருக்கு நான் மாறு செய்தாலும் கூட அல்லாஹூ சுகான உதவிகளில் எந்த ஒரு குறைவையும் அல்லாஹில் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு வினாடி கூட அல்லாஹ் நம்மை மறப்பதில்லை கூறு சென்றான் எவன ஆதம் இன் வக்கருத்தனி ரக்கர் தனியை ரக்கர் மகனை என்னையே நினைத்தால் நானும் உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பேன் என்னை நீ மறந்துவிட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நினைத்துக் கொண்டே இருப்பேன் அழைக்க பரிதத்தின் வழக்க அழைய அறிப்பூக்க அதனுடைய மகனே எனக்காக வேண்டி உன் ஒரு அவசியமான வேலை காரியம் இருக்கின்றது உன் உனக்கு தரக்கூடிய உணவுடைய பொறுப்பு அது என்னுடையதாக இருக்கிறது உகளுக்க சீரு விட்டிக்க என்னுடைய பருதை விட்டுவிட்டாலும் என்னுடைய கட்டளைகளே நீ புறக்கணித்து என்னை மறந்து வாழ்ந்தாலும் உனக்கு தரக்கூடிய உணவில் ஒருபோதும் நான் விட்டுவிடவே மாட்டேன் உனக்கு தரக்கூடிய உணவில் ஒரு அணு கூட குறைக்கவே பெற்றனை ஆகிவிடுவாய் என்னை நீ இழந்து விட்டாய் என்றால் உலகத்தில் உள்ள முழு சொத்துக்களுக்கும் நீ சொந்த நீ இழந்தவனை போன்று விடுவாய் உனக்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டே இருந்தேன் தாயினுடைய வயிற்றிலே நீ இருந்த நேரத்தில் உலகத்துடைய எந்த ஒரு சக்தியாலும் உனக்கு உணவை தர முடியாது அந்த நேரத்தில் உனக்கு உணவை சேர்த்து வைத்தது من اوصلك الغداء عندما كنت جمينا في بطن امك ني اونو الى تايرو الى ويكي استشواك رنجا نيرتلا ونك اونا بي كند واندي سيرت الياه رنجا الله سبحانه وتعالى كيركن رام عدركة النالة ني اندريت الله رنجي عدي رتكتياها صديكتياها عند صديكتك نيلال نربك اليوم اريش هريم سيرت اوني ترفولنا مانا اورو وماها اوني نال امي تل மலக்கு நான் வகை அறிவித்தேன் அகரஜ கால அரீசத்தின் ஜனாகவே அந்த மலக்கு எத்தனையோ இறக்கைகள் இருக்கின்றன அதில் ஒரே ஒரு பிறகு மீது மெதுவாக உண்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படி நான் வகை நீ உலகத்திற்கு வரக்கூடிய வரக்கூடிய நேரத்தில் உலாளக்க சிங்கம் கடிப்பதற்கு இடத்திலே பல் இல்லை தகுதி பிடிப்பதற்கு இடத்திலே கரம் இல்லை தரிசு நடப்பதற்கு உனக்காக வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்வேன் நீ வரக்கூடிய நேரத்தில் எதையுமே அறிய மாட்டாய் இரவு பகலுடைய தெரியாது யாரு தாய் யாரு தந்தை என்பதையும் நீ அறிய நண்பன் யாரு விரோதி என்பதையும் நீ அறிய மாட்டாய் நான் சிந்திக்கக்கூடிய சக்தி பார்க்கக்கூடிய கேட்க அனைத்து சக்தளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பாடு செய்து தந்து கொண்டே இருந்தேன் தான் உங்களுடைய தாய்மாருடைய வைக்கியங்களை வெளியாகின فلوها كاكوريا <تصفيق> نيرتراني لفلك المستماع والأبصار والأسئدة لعلكم تشكرون أدركة في نارة كير كاكوريا ستين فار كاكوريا ستين سندك كاكوريا ستين إنهم فلا بيضا ما نشكتها لتنديمين كنندي سليكو بركاها بنت அது மா நீ உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால வரக்கூடிய நேரத்தில் அடிவு கொண்டு வந்தாய் உனக்காக வேண்டி நான் அமர் தலக்க அற கை நிறத்தை உனக்காக வேண்டி இரண்டு மெல்லிய ஓடும்படி உத்தரவிட்டேன் அந்த இரண்டு நிரம்புகள் அந்த இரண்டு நரம்புகளும் கடப்பட்ட உனக்கு தந்து கொண்டே இருக்கும் அந்த பால் கோடை காலத்தில் சூடானதாகவும் குளிர்காலத்தில் கோடை காலத்தில் அது குளிரான வும்த்தில் அது சூடானதாகவும் இருக்கும் என்று அல்லாஹுகன் ஒரே உணவு பெறுவது கஷ்டமா என்று அல்லா கேட்கின்றான் ஏதான பெரியார்களே கணவான இப்படியா்களை செய்தித்தான் அல்லாஹூ சுதானு நம்ம உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் நம்மை படைத்தால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்னை வணங்குவதற்காக முன்னாலே உன்னுடைய உணவை பங்கு வைத்து விட்டேன் அதனால உணவுக்காக வேண்டி மிருகங்களை போன்று அழைந்து திரும்பி படைத்தேன் என்னுடைய தனிமையை என்னால் செய்ய முடியல அதனால உன்னை கொண்டு பூர்த்தியாக்க வேண்டும் என்று நான் உன்னை படைக்கவில்லை انما خلقتكم لتعبدوني كثيره وتذكروني طويلا الله سبحانه وتعالى கூறுகின்றான் اني ما خلقتكم الا عبادني ادحмага ഇന്നി വനഗവേണ്ടം ادحмага ഇന്നി നിതಿಕೊಂಡிருக்கവേണ്ടം ותسبحوني بكره واصيلا قال لهم ما لي ان നിതಿಕೊಂಡേ ഇരിക്കവേണ്ടം ഇന്ദ്ര الله سبحانه وتعالى கூறுகின்றான் ഇരണ തെറിയകളെ വനങ്ങളെ സഹോകളെ ആ ഇത്ര വലിയ യുദ്ധങ്ങളെ ചെയ്തുതാൻ الله سبحانه وتعالى मानവരകളെ പടയെ എവിടെ വ산 मारे селиളാലം இவ்வளவுத்தான் அவர்கள் பாவங்கள் குற்றங்களை செய்தாலும் அல்லாஹ சுபானு ஆலா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளில் உணவுகளில் உயிர்களில் எந்த ஒரு குறைவும் அல்ல அல்லாஹைய படைத்தனங்களுக்கு கூட சில நேரத்தில் கோபம் வந்துவிடும் வருகின்றது மாமீன் இல்லாள் உறப்பகுதல் அனுமதி மகனை நான் எனக்குள்ளே மூன்று பிடிக்கச் செய்து விடுகின்றேன் என்று அந்த அளவுக்கு மனிதன் பாவம் செய்கின்றான் மாமின் உறப்பகல் ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாஹுடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹி எனக்கு ஒரே ஒரு உத்தரவை தந்துவிடுகின்ற மனிதன் எனக்கூடைய நான் கீழே விழுந்து விடுகின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் நாசமாக்கி விடுகின்றேன் என்று அந்த நேரத்தில் பார்த்து கூறுவான் நீங்கள் அவைகளை படைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்க நினைக்கிற மாதிரி செஞ்சு விடுங்க அவர்கள் என்னுடைய அடியார்கள் அதனால அவர்கள் என்னிடத்துல வைத்திருந்த நீங்க அவர்கள் அழைக்க வேண்டிய தேவையில்லை இளான பெரியார்களே பனவான்களே சகோர் எவ்வளவு தான் காலம் செய்தாலும் சரி அல்லஹூ சும தாலா மனிதர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நதிமார்கள் அனுப்பி இந்த மனிதர்களுக்கு வினந்து வைத்துக் கொண்டே இருக்கின்றான் உலகத்தில் எந்த முறையில வாழ்ந்தாலும் சரி எந்த ஒரு தொழிலை வியாபாரத்தை விவசாயத்தை எதை செய்தாலும் சரி அல்லாஹு விரும்பக்கூடிய முறையில செய்ய அந்தந்த காலத்திலுள்ள நபிமார்கள் சொல்லக்கூடிய முறையில நீங்கள் அவைகளை செய்வீர்கள் என்றால் அது பெரிய வணக்கமாக இபாதக்காக மாறும் என்று அல்லாஹூ சுானு தாலா எல்லா காலத்திலையும் அந்த மனிதர்களுக்கு ஒவ்வொரு நபிமார்களை கொண்டு ரசுமார்களை கொண்டு வேதங்களை கொண்டு சொஸ்புகளை கொண்டு அவர்களுக்கு விளங்க வைத்துக் கொண்டே இருந்தார் இந்த நதிமாக்களுடைய வரிசையில தான் கடைசியாக முகமது ரசூல் அல்லாஹு அலையுல்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் முகமது சல்லாஹ்லாம் அவர்கள் முன்பு நம்மை படைத்த நோக்கம் என்ன நம்மை படைத்த நிச்சயம் என்ன எதற்காக வேண்டி அல்லாஹு அனுகூலத்தால் நம்மை படைத்தான் என்று முழு மக்கள் மட்டுமல்ல முழு உலகத்தில் மக்கள் அனைவர்களுக்கும் முகமது சல்லாஹ் அலையு செல்லம் இறங்க வைத்துக் கொண்டே இருந்தார் இதனால பெரியார்களே ராம்கணேஷ் அவர்களே செய்ய முகமது சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் அந்த சகாபாக்குடையை ஈமானை சீராக்கிக் கொண்டே அனைத்தும் உங்களில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் பலகீனமானது குறைவுள்ளது எனவே பரிபூரணமான சக்தி உள்ள அந்த அல்லாஹடி நீங்கள் வாங்கிய நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய அறிவு சரியது உங்களுடைய பார்வை சரியது உங்களுடைய கேள்வி பலகீனமானது அனைத்திலும் குறைவானது நீங்கள் நினைக்கக்கூடிய முறையில் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அதை உங்களை மிகப்பெரிய அழிவிலே நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்த்து வரும் அல்லாக கூறக்கூடிய முறைப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வை அமைக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை தான் முகமது அல்லாஹாவுடைய செல்லம் மக்காவில பதிமூணு வருஷம் மதியனால பத்து வருஷம் அந்த சகாபாக்களுக்கு விலங்கு வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹிற்காக அல்லாஹுடைய கட்டளைகளுக்காக அந்த நபியுடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களுக்காக வேண்டிய சகாபாக்கள் என்ன செய்தார்கள் அல்லாவுடையாக தியாகம் அவர்களுக்கு சிரமமாக தெரியலாம் தொழிலுக்காக வியாபாரத்திற்காக விவசாயத்திற்காக ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை தியாகம் செய்கின்றோம் சாப்பாட்டை தியாகம் செய்கின்றோம் அதே அளவில் தியாகம் செய்வதற்கு நம்முடைய உள்ள முறையில் வரல முகமது தங்களுடைய தியாகம் செய்வதற்கு தயார் செல்வந்தர்கள் செல்வத்தை தியாகம் செய்வதற்கு தயார் யார் யாருக்கு எந்தெந்த ரீதியில் திறமைகளை கொடுத்திருந்தோ அவர்கள் அனைத்து பேர்களும் அதோடு நின்றுவிடாமல் சகாபாக்களுக்கு நீங்க அமல் செய்யறதுனால நீங்க வணக்கம் புரிய சவாபு கிடைக்கும் கோடி கிடைக்கும் மண்மை கிடைக்கும் ஆனா அடுத்த மக்களுக்கு உங்களுடைய அமல் இபாதத்தினால ஹிதாயத் கிடைக்க முடியாது انا மேலான மக்களவுக்குள்ளது மதியனாவுக்குள்ளைக்குள்ள வெறும்பட்டு வேகமா இப்ப நாடுகளுக்கு பரவியிருக்க மேலான பெரியார்களே கணவன்களே சகோர்களே எந்தளவுக்கு ஒரு ஆங்கில பருப்பு ஆசிரியர் எழுதுகின்றார் வருட காலத்துல உலகத்துடைய பரவுவதற்கு காரணமே அந்த குழந்தைகள் பிறந்தவும் உத்தகத்துடைய முறிகள் அவர்கள் வாரிதத்தை அறிந்ததும் உத்தகத்துடைய அவர்களை அதிகமானோர் இருந்ததும் அதே ஒட்டகத்துடைய முறிகள் ஆக வீட்டுக்குள்ளே அவர்களுடைய ஊருக்குள்ளே இருந்து வெறும் வணக்கத்துல மட்டும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் உலகத்திற்கும் போனார்கள் தீனுடைய தேவை வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு தியாகத்தை செய்வதற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் அல்லாஹூ சுதானு தாலா உலகத்தில் அனைத்தையும் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தான் முகமது வந்த நேரத்தில் அந்த முழு அரேபிய தீப கட்டமும் இருளிடம் மூழ்கி இருந்தது அல்லா அல்லாஹ் என்று கூட கூடிய ஒரே ஒரு மனிதன் கூட அந்த முழு ஏரியாவிலும் இல்ல முகமது அல்லாஹ் செல்லம் அவர்கள் யாரு நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ரசூர்மார்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களிலும் சிறந்த வேதமாகிய நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக ரசூமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த முகமது சல்லாஹு அருகம் அவர்களை அல்லாஹூ எதை கொடுத்து அனுப்பி வைத்தான் என்று சொன்ன இந்த புனிதமான உழைப்பை முகமது சல்லிசல்லாம் இந்த தாவத்துடைய உழைப்பை முன்னால் வைத்து அந்த உழைக்கின்றார்கள் பொருளாதாரத்துல இருந்தார்கள் அறிவுத்துறையிலே அவர்கள் ஒட்டு மொத்தமாக ஆரம்ப காலத்தில் இந்த புனிதமான உழைப்பை தங்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அதனால் இஸ்லாம் இந்த அளவுக்கு வேகமா பரவால் இருபத்தி மூணு வருஷ காலத்தில் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு ரிபாயத் கிடைத்து விட்டனர் பெரிய வந்தோர்க்களே மக்கள் ரகசியமா தான் இந்த தாவத்துடைய உழைப்பு நடந்தது பகிரங்கமா செய்வதற்கு அல்லாஹு கொடுக்கவே இல்லை சில நேரத்தில் சில சகாபாக்கள் வேண்டியும் கூட அல்லாஹு பகிரங்கமாய அனுமதி கொடுக்கல நவீனாக்கு போனதுக்கு பின்னால்தான் பெண்ணக்மமாக சகாபாக்கள் என்ன செய்கின்றார்கள் பகிரங்கமா தாவத் தொடுத்து ஆரம்பிக்கிறாங்க இந்த அளவுக்கு இரண்டாவது ஆண்டு இஸ்லாத்துடைய முதலாவது யுத்தம் அதாவது என்பதை நிரூபிக்கக்கூடிய இந்திய முதலாவது பத்சரத்தில் ஏற்பட்ட முதல் மூல யூத்தம் வெற்றி யுத்தம் அதிலே சுமார் 360 சஹாபாക്കളെ கலந்து கொள்கின்றார்கள்அதற்கு பிணால ஹিজரி 3 ல ஹஜ்ரடி யுத்தம் நடக்கின்றது அதிலே சுமார் 700 பேர் அல்லது 1000 பேர் கலந்து கொள்கின்றார்கள்அதற்கு பிணால ஹিজரி 4 இமாம் 부காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துப்படி மற்ற சஹாசிர ஆட்களோ கருத்துப்படி ஹিজரி 5 ல தான் கன்ப என்று சொல்ல கூடிய அந்த யுத்தம் நடக்கின்றது அதிலே சுமார் 1400 பேர் கலந்து கொள்கின்றார்கள்அதற்கு பிணால ஹিজரி 6 ல உம்ரா செய்யவதற்காக கலந்து சஹாபா வருகின்றார்கள் பத்தாயிராக்களுடன் மக்களுடைய வெற்றிக்கு வந்தார்கள் யுத்தம் நடந்தது அதுல பனிரெண்டாயிரம் முஸ்லீம்கள் இருந்தார்கள் மற்ற எல்லா யுத்தங்களையும் விட மற்ற எல்லா யுத்தங்கள் காசர்கள் அதிகமாக முஸ்லீம்கள் குறைவாக யுத்தத்தில் மட்டும் தான் முஸ்லீம்கள் அதிகமாக காசர்கள் குறைவாக இருந்தார்கள் அதனால சில சகாபாத்தல் சொல்லிவிட்டார்கள் இந்த யுத்தத்தில் நாங்கள் குறைவாக இருப்பது என்பதன் மூலமாக நாம் தோல்வியை காணவே மாட்டோம் நாம் அதிகமாக இருக்கிறோம் அதனால நாம் வெற்றி பெறுவோம் என்று அவர்களுக்கு தேர்வுடன் ஏற்படுகின்றது கூடிவிட்டார் ஆறு ஆயிரத்தி ஐநூறு பேர் எட்டு பத்தாயிரம் ஆயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்களை சேர்ந்தார்கள் வாங்கல் தொழில் வியாபாரம் குழந்தை வழக்கு மனைவி மக்கள் அனைத்திலும் பின்பற்றக்கூடியவர்கள் ே அது மட்டுமா அந்த அவர்கள் அப்படியே அந்த சகாபாக்குடையோட வாரியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் முகமது முகமது அழைகே அவர்கள் வருகின்றார்கள் அவர்கள் தாதேன்களில் உள்ள ஒருவர் பாகிஸ்தான் முகமதுக்கு வருகின்றார்கள் அவர்களின் மூலமாக ஏதான பெரிய பெருமதியின் மனிதர்களுக்கு அந்த ஒரே சகாபியின் மூலமாக பல நாடுகள் இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது அந்த நாடுகள் மொழியை அரேபிய மொழியை பேசக்கூடிய அளவிற்கு முழு நாடும் இஸ்லாமிய நாடாக ஆகக்கூடிய அளவிற்கு அல்லாஹூபால் பெரிய ஒரு சக்தியை வைத்திருக்கின்றார் ஆனா காலத்தில் இந்த பாவத்தை ஏதோ ஒரு கூட்டம் செய்யவும் ஒரு ஈக்கம் செய்யவும் ஒரு உறவு செய்யணும் அதுவும் இது தன்னுடைய நோக்கமாக லட்சியமாக இருக்காம தன்னுடைய வியாபாரத்திற்கு விவசாயத்திற்கு என்ன நான் நீ அமல்றக்கூடிய ஏற்படாம வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால நாங்க பார்க்கும் இன்றைக்கு முழு உலகத்தில் ஓரளவு முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்க மேலான பெரியார்களே தனவங்கலேஷ் அவர்களே எந்த அளவுக்கு இந்த பிந்தமான உழைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு செல்வோம் அந்த ஜங்கீஸ் முழு உலகத்தை கைப்பற்றி கோடிக்கணக்கான மனிதர்களை கொலை செஞ்சான் ஒரே நாளில் பதினைந்து லட்சம் முஸ்லீம்களை அவன் கொலை செஞ்சான் எந்த அளவுக்கு அந்த பக்தாதி சுற்றியே இரட்டத்தால் நலைந்து அந்த பூமியே இரத்த பூமியாக மாறியிருந்த அளவுக்கு இந்த அளவுக்களை கொலைகளை செய்தான் அந்த ஜங்கீஸ் கான பின்னால் நான்கு ஆண்மகைகள் ஏற்றுக் கொண்டார்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவன் வந்ததனால மாறிவந்தான் பெரிய பெரிய சக்தான் இந்த உழைப்புல வைத்திருக்கிறான் அதனால சகாபாடு அவர்களுடைய மனைவி சூடு இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு மனைவிமான்கு செய்ய வேண்டிய ஹக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கா பெற்றோர்கள் கேட்கவும் இல்ல மனைவி பசுங்க இருக்கிறார் அதனால கணவன் கந்திரிக்கல்ல தேவையான உலகத்தில் உள்ளார் கல்யாணம் முடிச்சி வெறும் வெறும் நாலு நாலு மாதம் தன்னுடைய மனைவியுடன் இருந்து வாராங்க வந்த அந்த பாகிஸ்தானுடைய ஏரியால சுமார் வருஷம் முயற்சி செய்து அவர்கள் அங்கே வசாத்தாக்குகிறார்கள் அவர்களின் மூலமாக மனைவியுடன் வாழ்ந்தது நாலு மாதம் ஆனால் லட்சக்கணக்கான மனிதர்களுடைய ஹிதாயத்திற்கு அவர்கள் காரணமாக ஆட்டிவிட்டார்களா இல்லையா நீளான பெரியார்களே கனவாங்கடேஷர்களே நதியுடைய காலத்தில் இந்த தகாபா கூட ஆண்களுக்கும் விருப்பம் பெண்களுக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் எல்லோருடைய விருப்பமும் என்ன நான் அல்லாஹுடைய பாதலை செல்ல அவர்களுக்கு இருந்த அதாவது மிக குறைவான கூட இன்றைக்கு உள்ளங்கள் பெரிய கணவாங்களே சகோதர்களே இந்த அளவுக்கு ஆசானு சொன்னா நீ நான் தான் கடப்பேன் கலந்து கொள்ளான் கொஞ்ச வயசாலியாக இருக்கேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஒரே ஒரு சான்சத்தா நான் இந்த யுத்தத்துல கலப்பேன் சொன்ன நேரத்தில் மகன் சொன்னாராம் தந்தையே இதற்கு கிடைக்கக்கூடிய கோழி சுவர்க்கம் இல்லாம வேற ஏதாவது இருந்தா உங்களை விட்டு கொடுக்கிறதுக்கு நீங்க அணி கவசம் அணிந்து கொண்டு போறது நபர்கள் கூடத்தில் போற நேரத்தில் அவர்களுடைய பெயர் தான் வருது வந்த உடனே அவரது அவர்கள் கடனை அவர்கள் விட்டுவிட்டுமையான கவனிக்க கடன்களையும் கொடுத்து முடிக்கிறாங்க முடித்துக்கு பின்னால ஆரம்பத்துல அந்த ஈத்தப்பல பின்னல் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்தது அவர்களுடன் அல்லாஹு தடவை அவர்களுடன் பேசுவான் அந்த எல்லா சுகதாக்களுடன் பின்னால் என்று அப்துல்லாதோடு மட்டும் எந்த சிறையும் இல்லாமல் அல்லா பேசிகிட்டான் என்று நபி அவன் ீங்க நான் என்று சொல்லி அதற்கு அப்துல்லா ரவிமையே தேவையில்லை முதலாவது தரவா ரெண்டாவது தரவ மூணாவது தரவா நாலாவது தரவருக்கான தரவ அப்படி எனக்கு ஒரு ஆசை தேவை இருக்குது என்று இன்னொரு கடவை என்னை நீ அனுப்பி வைத்து இரண்டாவது முறையும் என்னுடைய உயிரை உன்னுடைய தீலுக்காகவே கொடுத்ததுக்கு சரிதாகிவிட்டு நான் வருகின்றேன் ஒரு ஒரு ஆசை தேவை இருக்குதுன்னு சொன்ன இன்னொரு தடவை என்னை உலகத்திற்கு அனுபவித்துவிடு இரண்டாவது முறையில் என்னுடைய உயிரை உன்னுடைய தூளுக்காகவே என்று கொடுத்து விட்டு சரிதாக விட்டு இப்படி அல்லா சொன்னான் போன்ற அனுப்ப முடியும் எனக்கு சக்தி இருக்குது ஆனா என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமா இருக்குது அதனால நீங்க இந்த அளவில் உங்களுக்கு இன்னும் ஒரு ஹதியாவை நான் தரப்பேற்கின்றேன் நீங்க உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் அவர்கள் நேரத்தில் தளபதியா சென்றவர்கள் என்னுடைய மகளை நீங்களுக்கு நினைக்கின்ற வருகின்றார்கள் கடையும் இல்ல ஒத்தக இல்ல சொல்லாம் ஒன்றுமே இல்ல உங்களுக்கு காரணத்துக்கு ஒன்றுமே இல்லா என்று சொந்த நேரத்தில் அந்த சகாபாக்கள் சந்தோஷமாவா போனாங்க அவர்கள் அவர்களுடைய கண்கள் தண்ணீரை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில திரும்பி போறாங்க போக சொன்ன முயற்சி செய்ய கேட்டேன் நபிவர்களும் இங்க வந்து சொல்லி உன்னுடைய பாதையில எப்படி என்ன செய்வேன் எனக்கு இறங்கல அதனால் கூறுகின்றேன் இந்த ஏரிய மனிதர்கள் என்னென்ன மனிதர்கள் எனக்கு அநியாயம் செய்திருந்தார் யாராவது எனக்கு பொருள் அல்லது உடலால் அல்லது மன யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தார் அந்த அநியாயத்துக்கு பகலமான எனக்கு கூடி தருவாயே அந்த கூடிய இதற்காக என்னை நான் சதத்தா செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டார் காலையில பயன்ட்டும்பியர்கள் அொண்டு அவர்கள் <laughs> செய்து கொண்டே இருப்பார்கள் என்ன பதில் சொல்றது எழுதப்படுவது கதம் தரக்கூடியவர்கள் அதேற்பத நாயகமே என்னுடைய தோட்டம் இருக்கிறது வீடு மரங்கள் இருக்கிறது மரமாக இருக்கு அதற்கு நான் காரணல்ல ஒவ்வொரு ஒரு செங்கரணத்து இருக்கறாரு அதனால அந்த மரத்தில் உள்ள உச்சபலங்கறsel மேலே தன்னுடைய குழந்தைகளை சாடலாம் நீங்க அந்த மனிதர்ட்ட சொல்லி அந்த உச்சபல மரத்தை எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவre கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் தருகேன் அந்த மரத்து வரக்க கூடனு சொல்லி ஏளோ அந்த சஹாபி அவருக்கு ரெண்டால அந்த ஒரே ஒரு மரம் சொல்ல சார் என்னால கொடுக்க முடியலைன்னு சொல்லி இந்த செய்தி கேள்விப்படுகின்றனர்வர் அபூ தஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்க்கே கேள்விப்படுகின்றனர் அவர்கள் வந்து கேக்குறாங்க நாயகமே நான் மரத்தை வாங்க போய் கூறுகின்ற ஈட்டப்பட மரங்கள் இருக்கிறது அந்த அறுவரையும் நான் உணக்கித்தேன் மரப்படை தந்தது என்று சொன்ன வேளாண் பெரியார்களே கனவான வருஷத்தில் வந்து சொல்லி அவ என்ன சொன்னா அபா தகதாவே எங்களுடைய வியாபாரம் வியாபாரம் வியாபாரம் என்று சொல்லிட்டு வெளியில வந்த பாதுகாத்து கொண்டு வருவதை இந்த யுத்தத்தினோட சகி காக்கப்படுகிறது எனக்கு உணவுக்கு என்ன நடக்கும் தயவு செய்து நீ கவலைப்படாதே நீப்பதற்கு முன்னாலே எனக்கு உணவை தந்த அதே ரத்த நீ இறந்துவிட்டாலும் எனக்கு உணவை தருவான் என்னை பற்றி நீ கவலைப்படாதே அல்லாஹுடைய உற்சாக பணிக்கு அனுப்பி வைப்பாங்க அல்லாஹுடைய பாதையில வேளான பெரியார்களே கணவன்களே சகோர்களை சரித்திரத்துல வருது அதில் தம்பது ஜமியரது அல்லாக வாங்கி முந்தியாக இருந்தார் அதாவது நல்ல முறையில அவருடைய கால் முந்தி உடையவராக இருந்தார்கள் எழுபது வயதை சாண்டிவிட்டது நான் அவர்களுடைய நான்கு குழந்தைகளும் சொன்னாங்க தந்தையே நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல போகத்தான் வேணும் என்று சொல்லி நபீக்க வந்து வத்திருத்தி தாண்டிட்டாங்க இப்பொழுது அவர்கள் ஒரு இப்போ الى கணவான்களேஷ் அவர்களே வீட்டிலிருந்து விழுந்து போற நேரத்தில் அனுப்பி வைத்துவிட வேண்டும் யாராவது கேட்ட தம்பி ஜம் எழுபது சாண்டி விட்டார்கள் அல்லாஹ் சதுவா கேக்கிறாங்க அனுப்பிவிடாதே இப்ப செய்து கொண்டிருக்கிறாங்க வாயில வரக்கூடிய இன்னும் குணிர் ஜன்ன இன்னும் குணிர் எல்லா என்ன சோறே சோர் கண்டிப்பாக அல்லாக்கு தேவல்லி என்று சொல்ல நேரத்தில் அவங்கிறாங்க மகன்மார்களின் பரப்ப வேண்டும் நபர் பதிவு செய்யப்படுகா ரத்தில ஒரே குடும்பத்தில் நான்கு தலைமுறைகள் சகாபாக்கள் இவருடைய குடும்பம் தான் அவர்களின் இந்த தலைமுறை மட்டும்தான் மக்களை ஒரே நேரத்தில் சகாஜியாக இருக்கான் அவர்களுடைய மகன் தான் அப்துல் ரபி அல்லா தாலானாவுக்கு செய்த உடனே நில முதல கிடைத்த ஆண் குழந்தை யாரு ஹவரத் அப்துல்ல ஜபேர் ரபி அல்லாஹுவான் அவர்கள் <Sessimus> கடைசி நேரம் அவர்கள் அதிகமான மக்கள் அவர்கள் பயந்து சென்றுவிட்டார்கள் எனது தாயே உங்க வந்தேன் அத்தீரு நான் உங்களுக்கு என்ன மசூரா வந்து கேட்டாங்க இருந்த ரொம்ப பேர் நீர் சென்று இன்னும் சிலர்கள் அவனுடைய படையவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நாளைக்கு அவங்களும் சேர்ந்து அதனால சொல்கின்றான் நானும் என்னுடைய ஆயுத்தை கீழே போட்டு அவனோட வந்து சேர்ந்துறேன் ಅಂತ சொல்றான் அதனால உங்களுக்கு நான் المشورہ செய்ய வந்தேன் என்னுடைய சொந்த நேரத்தில ஹजरत அஸ்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க يا غنيي عيش كريمان நீ வாழ்ந்த செங்கியானவனா வாளே மௌத் كريமன் நீ மௌத்தான செங்கியானவனா மௌத்தாகே ولا ياخذك القوم اسيرا கூச்சமொன்ன கெய்ல எடிச்சற நினைக்கி நீ ஆளாக கூடாதே வலிகறனா நீ ஓய்வு ஹजरत அஸ்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓய்வு வலி தன்னுடைய ரெண்டு கண்ணுல பார்வையே போய் mất அடி انا ஒரு பல்லு கூட ஒரு பள்ளிக்கூடம் ஏற்படல சொன்னால் நேரத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா என்று கேட்டேன் அவர்கள் அவர்கள் <Sessant> <Sessant> அவங்க செய்வாங்க என்ன சின்ன சின்ன மாட்டுவாங்க என்னோட கண்ணா காதா மூக்க எது உருபுறா அழிந்தவர்கள் नाशாக்குவாங்கன்னு சொன்ன நேரக்கர் ஆயரா தஸ்ம ரதுல்லாஹி அன்ஹா காரே எவ்வளவு தைரியம் எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு அறிவாச்சால் ஆழமான கறிச்ச சொன்னாங்க அஷாத்துல் மதுஹது அஜுலி முஹத்தல عبدல்லாவே ஒரு ஆடு இருக்குது ஆடு அந்த ஆட்டை அறுத்து போடப்பட்டிருச்சு ஆட்ட அறுத்திதுக்கு பின்னால அந்த ஆட்டுரிய கோல குடிச்சு எழுத்தா அந்த ஆட்டை யாராவது நோadina வருமா ஆட்ட அறுத்து போடப்பட்டிருச்சு அதற்கு பின்னால் கோழி இருக்கமா என்ன செஞ்சாக்கி சொல்லி அணிவிக்கிறாங்க மறைந்தா போதும் என்று சொல்லி ரெண்டு ஆடையால் அணிவித்து தன்னுடைய மகன் அந்த உச்சத்துக்கு அனுப்பி வைக்கிறார் வேளாண் பெரியார்களே நணவர்களே சகோதர்களே இப்பொழுது கொண்டிருக்கிறது காயங்கள் என்று வினக்கூடிய ரத்தமும் விழும் அதாவது நெஞ்சை தான் நாங்கள் கொடுத்ததே தவிர பிரிம்காத்தி ஓட மாற்றமுறை சொல்லி அவங்க வீரமா சில கதிகளை பாடி அதில் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க அவர்களை அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உடல் அப்படி சிலுவையில அரைந்து விடுகிறார்கள் தனியத்தில் சில ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல சிலுவையில அரைந்து விடுகிறார்கள் நிதான பெரியார்களே கணவன்களே சகோர்களே இந்த செய்தியை கேள்விப்பட்டோம் அவர் அஸ்மாத கண்ணூலிருந்து ஒரு சொத்து கண்ணூர் கூட வேண்டிய மதியக்கல் செஞ்சு சில நாட்களாக அல்லாவுடைய பாதையில் உயிரை கொடுப்பதற்கு கூட அதாவது அவங்க வராங்க ஆரம்ப காலத்தில் மக்கள் இருந்து சுமார் பதினோரு பதினாலு வருஷத்துக்கு பின்னால் மதியவர்கள் ரெண்டு பேருமே வார நேரத்தில் முஸ்லிம்களுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி சுமார் நாற்பதாயிரம் ஆடு ஆயிரத்தி முப்பத்தி ஒட்டகங்கள் சந்தித்த உடனே நடிகர்கள் நான் வருகை கொடுக்கிறது சக்தி எடுத்து கொடுத்து அதை காலத்தில் <Sessly> முதலாவது அனுப்பி செய்யாரு அமீராக இருப்பார் இறங்கிட்டாங்க அவங்க சகிப்பாங்க இப்படி மண் குழந்தைகள் எல்லாம் சின்ன வயதில் இறந்துட்டாங்க தன்னுடைய சொந்த மகன மாதிரி குட்டி கொடிய ஆக்கிட்டுகின்றான் ஆதரவுகின்றான் அந்த நேரத்தில் தான் அதர ஜாக்கிரை காலகிறதே அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை பண்ண நான்கு கால்களை மனுப்பிட்டு இப்ப அவர்கள் வேகமா எவ்வளவு சமீபமாக நெருக்கமாக இருக்கிறது மனம் உள்ளதாயிருக்கிறது மதுரமாக இருக்கிறது ரோம்பர்கள் அறியக்கூடிய நேரம் வந்துவிட்டது அவர்கள் காரி செய்து வேண்டிய கடமையை ஆகிடாக என்ன சொல்லி வேဟமா அந்த கலத்துல புடிக்கறாங்க அவர்கள் வலது கையகொடி எதை செய்யவாய் வலி செய்ய வெச்சபடா எதை செய்யல கொடுக்கிறாங்க எதை செய்ய வெச்சபடா அவங்கடைய வாயால சுடுதால சேர்ந்து குடுக்கிறாங்க கொన్ని ஏத்துனோம் நீங்க சனயத்துல சின்ன நேரத்துல எப்டி பத்தங்களா தாங்கலாம் மூணு கம்பி பத்திடுச்சு ரெண்டு கம்பி பத்திடுச்சு இப்போனே வா ஓடாமதே சுடுதாலயே வாயால ஒரு காதகன் வந்து அவருடைய கிழக்கு அவருடைய வீட்டுக்கு போறாங்க அவருடைய மனைவி அவரது அஸ்மா ரவி அல்ல சொன்ன அந்த அஸ்மா அல்ல இவங்க அஸ்மா அருள் அவருடைய வீட்டுக்கு போறாங்க அவரை வரக்கூடிய அவர்களுக்கு ஆடி அணிவிட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க மதிவர்களுடைய மதிர் உட்கார்ந்துருச்சு எப்படி மதிப்பெல்லா பலமுளுடைய கண்களை வந்து அப்படி கண்ணீர் வளர்ந்து கொண்டிருக்கு வாங்க கேட்டாங்க யார செய்யலாம் ஜாக்கருடைய நிலம் என்ன இந்த குழந்தைகளுடைய தந்தை என்னாகி இருப்பது ஜாக்கர் சகிதாக இருத்தார் அவருடைய ரெண்டு கைகளும் வெட்டப்பட்டு இந்த அளவுக்கு சொன்னாக்கில் ஜென்னு ஜென்னு ஏன் ஜாக்கரன்டைய கண்ணால கண்டே அவர் சுழக்கத்துல ஜிப்ரே நீக்காக உடனே அந்த குழந்தைகளுடன் அவர்களுக்கு உத்தியா மனைவிக்கும் இன்னும் அளவில் அனைத்தையும் அவர்களை தயாரி உலகத்துக்கும் இந்த ஆடிபாடு தியாகத்தை சிந்தித்தான் இந்த நாற்பது நாள் போன மாதம் என்னுடைய கடையை பார்க்கிறதையா என்னுடைய வீட்டை பார்க்கிறதையா என்னுடைய குழந்தை குட்டிகளை நடத்தனையோ இ குடும்பத்தில் பரம்பர முஸ்லாக வாழ்ந்த நிலைமை நிலைமை எல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நாலா பக்கத்தில் பட்டாதுகள் பாலங்கள் ஒவ்வொரு நாளும் மண்ணிக் கொண்டே போகின்றது குறைந்த கச்சம் வணக்கமா இந்த பெருமானை ઓળகா இந்த ஒரு சின்ன சின்ன பிராக்டிகேட செஞ்சோம்னா ஒரு மாடட காணோம் அன்னைக்கு நம்மளுடைய காலங்க நேரங்களை கொடுத்து அதுserverResponse அல்லாஹ்வுடைய சாதனை இருக்கிற இந்த பொறுப்பு நான் எல்லன் பலராஹ்ம உன்னா வலி வாள எடுத்து கொண்டு போணும் 예수 கிறிஸ்து அந்த காலம் வரைக்கும் நாம பார்க்க நேரத்தில ஒரு காலம் வந்து வரும் அந்த காலப்புறு நிச்சயமாக வந்து மஸ்லிம்களுக்கு காஃபிர்களுக்கு மத்தியில வரும் அதுக்கு முன்னால முதல்ல நாம மஸ்ஸோட போர் செய்யணும்டா இது மஸ்ஸோட போர் ஜிஹாத் மஸ்ஸோட போர் செய்யணும் இது செஞ்சேன் செலவழித்த கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் அவர்களை பரங்கேஷா பகிரவான் ஒரு பத்துவிடம் இருந்துடும் பத்து நிமிஷம் அதே தாலும் கிதாபா வாங்களுக்குள்ள பாதுகாத்து கல்லலாம் இல்லாட்டி என்னைய வீடுக்குள்ள வெச்சு பலாத்காரம் செய்யவே கஷ்டமா போயி இந்த இடையில என்னைய வீடுக்குள்ள வெச்சு நேத்து செஞ்சதுனாலே தெறப்ப நாங்க எல்லாரும் மூடுன மூட்டைகளோட அல்லாஹ் நம்மளோட மூட்டைகளை কবீர் செய்து மூட்டைகளை கிணறுல எறிக்காம தெலா ஃபோட சேல வரக்கு நான் அனைவருக்கும் தோفيق செய்றேன்